ிாத்தய தோத்திரவேற்றைக்காணையே ஜான முதராய கிருஷ்ணா கீதாஹே நம அத்தியமாந்தி தயாபூத்தேலோ மாதவம் ஹ்ரீரச்சா அப்பைனம் வரைக்கும் அர்த்தம் பாத்துட்டோம் புறங்கூறாமல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் அடுத்தது தயா பூதேஷு துன்பப்படுகின்ற உயிர்களிடத்தில் உயிர்கள்னால் அது வந்து விலங்குகளாக இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் வேறு எந்த இனங்களாகவும் இருக்கலாம் அதாவது எல்லாமே உடல்களில் உயிர்கள் இருக்கு அந்தந்த உடல்களில் இருந்து அனுபவிக்கின்ற துன்பம் துன்பத்தை உயிர்கள் அனுபவிக்கின்றன இப்போ ஒரு செடி வந்து வாடி போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு தண்ணீர் விடணும் அப்படின்னு நினைக்கிறது பூதேஷு தயா ஆகா பூதேஷு தயாங்கிறது ஒரு தெய்வீக குணம் எல்லோரிடத்திலும் கருணை காட்டுவது துன்பப்படுபவர்களிடத்திலே கருணை காட்டுவது அது ஒரு தெய்வீக குணம் அடுத்தது அலோலுப்துவம் அலோலுப்துவம்னு சொன்னால் இந்த டெம்டேஷன் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் நமக்கு முன்னால் ஒரு பொருள் இருந்தாலும் ஏதோ உறவு சம்பந்தப்பட்டவர்கள் இருந்தாலும் அதில் நம்ம மனசு சஞ்சலமாகாமல் பக்குவமாக இருக்கிற குணம் நம்ம உணவு சாப்பிட வேண்டியது தான் ஆனால் அதில் ஒரு டெம்டேஷன் வந்து அதிகமாக சாப்பிட்டு நம்ம உடம்பை கெடுத்துக்கிறோம் இல்லையா அது கூடாதுங்கிற ஆக லோலு பகான்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் புல இன்பத்துக்காக அலையிறது அந்த டெம்டேஷன் அதிகமாக இருக்கிறது அந்த டெம்டேஷனை விடணும் அறிவுபூர்வமாக நம்ம முயற்சி பண்ணி அதை விடணும் அந்த மாதிரி குணங்கள் இருக்கிறவர்களோட பழகணும் அதாவது லோலுப்பம் இல்லாதவர்களோட பழகணும் ஆகா அலோலுத்துவம் அடுத்தது மார்த்தவம் மார்த்தவம்னு சொன்னால் ரொம்ப மென்மையாக நடந்துக்கிறது மிருதுத்தன்மை மென்மையான சுவாவம் சாஃப்ட் ஸ்போக்கன் அதாவது படபடப்பு பரபரப்பு இல்லாமல் மென்மையாக இனிமையாக பிறரிடம் நாம் நடந்து கொள்வது அவசரப்படாமல் இருக்கிறது இதெல்லாம் தெய்வீக குணம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு படிச்சிருக்கோமே படபடப்பு இந்த டென்ஷனோடு பண்ணாமல் மென்மையாக ஸ்மார்ட்டாக பண்ணணும் பொறுப்பாக பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா வேலைகளை அதுதான் மார்தவம் அடுத்தது ஹிரீஹி ஹ்ரீஹின்னு சொன்னால் லஜ்ஜா வெட்கம்னு அர்த்தம் எல்லாேருடத்துலையும் உடனே பேசிட மாட்டோம் கொஞ்சம் அந்த வெட்கம் இருக்கும் ரொம்ப அளவுக்கு மீறின தைரியம் கூடாது அப்படிங்கிற ஒரு நியாயமான தைரியம் வச்சுக்கலாம் அப்புறம் இன்னொரு கருத்தும் உண்டு இதில் அதாவது தவறான காரியங்களை செய்யறதுக்கு வெட்கப்படணும் யாராவது தூண்டினா கூட இப்படி கூடாதுன்னு சொல்லணும் அந்த வெட்கத்தை வெளிப்படுத்தணும் நான் பண்ண மாட்டேன்ப்பா எனக்கு அது மானம் போய்டும் மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சமூகத்தில் அப்படிலாம் நடக்கிற போது பல விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு நாம் வந்து சில காரியங்களை செய்யறதுக்கு ரொம்ப வெக்கப்படுறோம் கூடாது அது வெக்கப்படுறதுங்கிறது ஒரு தெய்வீக குணம் அது சொன்னால் வெட்கம்ங்கிற ஒரு குணம் அதாவது பெரு எல்லா வந்து உடனே நம்மளை யாராவது நம்மளை பற்றி புகழ்ந்தால் உடனே தலையை குடிஞ்சுக்கிறோம் இல்லையா அதெல்லாம் பற்றி ரொம்ப சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறோமே அந்த மாதிரி அது இப்படி புரிஞ்சுக்கணும் அச்சாபலம் அச்சாபலம்னா உடம்பு கை கால்களையெல்லாம் காரணம் இல்லாமல் அசைக்கக்கூடாது சும்மா இந்த தடையை தட்டின்றே இருக்கிறது கையை சுடைக்கின்றே இருக்கிறது எதா பண்ணுறோம் இல்லையா இந்த மேனரிசம்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா அப்படி பண்ணினா மனசு செதறி போயிடும் உடம்பை வந்து காரணத்தோடு தான் அசைக்கணும் யோகா பண்ணுற போது அசைக்கலாம் எதது காரியத்தை செய்கிற போது அந்தந்த காரியத்துக்காகத்தான் அந்த உடல் அசைவு இருக்கணுமே தவிர காரணம் இல்லாமல் உடல் அசைவு இருக்கக்கூடாது அது ஒரு தெய்வீக குணம் சும்மா காலை ஆட்டின்ண்டே இருக்கிறது நிறைய பேருக்கு இந்த காலாற்ற சுபாவம் பார்த்துட்டு தான் இருக்கும் அந்த காலாற்ற குணம் உடையவர்களுக்கு மனஸ்டஞ்சலம் கூடும் ஆகவே சாப்பலம்னு சொன்னால் உடம்ப அனாவசியமாக அசைக்கிறது கை கால்களை அனாவசியமாக அசைக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தெய்வீக குணம் அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை நாளைக்கு பார்ப்போம் அஹிம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரிவோம் பேணி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள்